रूपाए। रूपाए। नमो वेदांत சச்சிதானிணே बुद्धि வேதாந்தியுரவே கிருஷ்ணாயலோம் வேஜாஸ் வந்தே முனூர் पुरुषोत्तमस्य, நோ சநவனிய ஜன்மராை அஜோமாஸ்வாவிய ஜிதாமிமோதனந்தோன சத்தியதர்மாத்திரிவிக்கமாக அஜ மஹாஹாவிய ஜிதாமி பிரமோதன ஆனந்த இதுவரைக்கும் அர்த்தம் பார்த்துருக்கோம் நந்தீதித்து நந்தன நந்தனகாங்கிறதுக்கு அர்த்தம் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குறவர்னு அர்த்தம் பகவான் துக்கத்தை நீக்கி ஆனந்தத்தை கேட்டால் ஆனந்தத்தை கொடுக்கறவர் ஆகையினால நந்தயதி இது ஆனந்த ஸ்வயம் ஆனந்த அந்யான் நந்தயதி இது நந்தன தேவகி நந்தனா கௌசல்யானந்த வர்தனா இப்படிலாம் நந்தனஹாங்கிறது சந்தோஷத்தை கொடுக்குறவர்னு அர்த்தம் தேவகி நந்தனஹா அப்படின்னு சொன்னால் தேவகிக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர் வசுதேவ சுதம் தேவம் கம்சஜானூர பர் மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அஹ நந்தயதி மகிழ்ச்சியை கொடுக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தம் ஆனந்த ஞானத்தை கொடுத்தும் சந்தோஷத்தை கொடுக்குறவர் லௌகிக விஷயங்களை கொடுத்தும் சந்தோஷப்படுத்துகிறவர் அர்த்தார்த்தி பிராப்னுயா தர்மம் அர்த்தார்த்தி சார்த்தி அர்த்தார்த்தி தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்மம் அர்த்தார்த்தி சர்த்தம் ஆப்னுயாத் காமாநவாப்னுயாத் காமி பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜாமி எல்லோரும் ஏதோ ஒரு விஷயத்தை வேணும்னா ஆனந்தத்தை தான் வேணுங்கிறான் வஸ்து வேணுமா ஆனந்தம் வேணுமானா வஸ்துனால் ஆனந்தம்ங்கிற ஒரு பிரமை இருக்கிறதுனால வஸ்துவை கேட்குறான் பணத்தை குடு அதை குடு மண்ணைக்குடு பெண்ணைக் கொடு பொண்ணைக் குடு அப்படின்னு கேட்குறான் உண்மையிலேயே அவன் ஆனந்தத்தை தான் கொடுங்குறான் அஜானத்தினால அது மூலம் ஆனந்தம்னு தப்பாக புரிஞ்சுட்டுருக்கிறதுனால அது அப்படி தான் இருக்கும் மாயாமகிமா ஆஹ நந்தயத்தீதி நந்தன அடுத்தது நந்த ஆனந்தோ நந்தனோ நந்த சர்வாபி உபபத்திபி சுகம் नास्य वैषिक आनंद यो वै भूम तत्सुख नापे सुखमस्ती सर्वाति நந்தகாங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்கிற நந்தகான்னு சொன்னால் சமிருத்தி உபகரணை எல்லாம் விரத்தியாக கொடுக்குறது நல்ல தனம் தானியம் எல்லாம் வந்து நிறைய பணம் நிறைய கொடுக்கறது வஸ்துக்கள்லாம் கொடுத்து நந்தகா ஆனந்தோ நந்தனோ நந்தகா நந்தகானா என்ன அர்த்தம் விஷய ஆதிக்கம் ஜனங்களுக்கெலாம் என்ன வேலைன்னா விஷயத்தை சம்பாதிக்கணும் விஷயத்து மூலம் சுகத்தை சம்பாதிக்கணும் ஆஹா அர்த்தகாங்கிறது சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்புறம் வந்து காமகாங்கிறது சென்ஸ் ப்ரெஷர் இதே தான் ஆக விஷயங்கள் இந்திய விஷயங்களை கேட்குறது இந்திரிய விஷயங்கள் மூலமாக சுகத்தை கேட்கறது ஆனால் அதெல்லாம் நிறைய கொடுக்குறாருங்கிறார் அதாவது நேரடியாக பகவானை யாரும் கேட்குறது அதான் சொல்கிறோம் இல்லையா வேர்ல்டு டிபெண்டன்ஸ் ஃபார் ஹாப்பினஸ் அப்புறம் காடு டிபெண்டன்ஸ் ஃபார் ஹாப்பினஸ் செல்ஃப் டிபெண்ட் ஃபார் ஹாப்பினஸ் மூணு தான் சுகத்துக்காக விஷயங்களையும் உறவுகளையும் சூழ்நிலைகளையும் சார்ந்திருக்கிறது அப்புறம் சுகத்துக்காக சுகஸ்வரூபமான பகவானையே சார்ந்திருக்கிறது அப்புறம் கடைசியில் அந்த சுகஸ்வரூபமாக பகவான அகமேவ அப்படின்னு என்னையே சார்ந்திருக்கு ஆக இதுதான் லெவல் அர்த்த அர்த் ஆர்த்த பக்தி அர்த்தார்த்தி பக்தி அப்புறம் ஜிக்யாசு பக்தி தான் சாத்திய பக்தி அதுதான் நம்ம இப்படி சொல்கிறோம் ஆர்த்த பக்தியும் அர்த்தார்த்தி பக்தியும் சாதன பக்தி பகவானை சாதனமாக வச்சு மீன்ஸாக வச்சு எண்டு வந்து விஷயங்கள் அர்த்த காமா பகவான் எனக்கு இதெல்லாம் கொடுக்கணும் எந்த பகவான் கொடுப்பார் இந்த மதத்தில் இருக்கிற பகவான் கொடுப்பாரா அந்த மதத்தில் இருக்கிற பகவான் கொடுப்பாரா எந்த மதத்துலேயும் பகவான் கண்ணுக்கு தெரிய மாட்டார் ஆக என்னால் இந்த எந்த மதத்தில் இருக்கிற பகவான் கொடுப்பார் அதனால் எந்த பகவான் இந்த பகவான் அந்த பகவான்லாம் வச்சுருக்கான் ஆக பகவானை சாதனமாக வச்சு விஷயங்களை சாத்தியமாக வச்சுருக்கிறது அப்புறம் பகவானையே சாத்தியமாக வச்சுருக்குறது ஜிக்யாசு பக்தி அதுக்கப்புறம் வந்து ஞானி பக்தி ஆத்மா சா சித்த வஸ்துவை பூஜை ஆஹா ஆர்த்த பக்தி அர்த்தார்த்தி பக்தி இது வந்து ரெண்டும் சாதன பக்தி ஜிக்யாசு பக்தியை சாத்திய பக்தியாக சொல்கிறது அப்புறம் ஞானி பக்தியே சித்தபக்தி சித்த பக்தின்னா என்ன அர்த்தம் பகவான் எனக்கு அந்நியமாக இல்லை பூஜ்யன் பூஜகன் அப்படிங்கிற பேதமெல்லாம் பூஜா அப்படிங்கிற பேதமெல்லாம் கிடையாதுங்கிற இது ஆனால் இந்த இடத்துல என்னென்னா நிறைய சமிருத்தியாக கொடுக்குறார் செழிப்பு செழிப்பு ரூபமாக இருக்காருன்னு அர்த்தம் எல்லா மரங்கள்லாம் நல்லா பச்சை பசேர்னு இருக்குது நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது நிறைய பழங்கள்லாம் இருக்குது வசந்த காலத்து மாதிரி இருக்குது எல்லாரும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்காங்க அதனால் நந்தகா உபகரணைகிங்கிற உபபத்திபிஹின்னா உபகரணி வஸ்துக்களால் நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல குழந்தைகள் நல்ல இது தனம் தானியம் பசும் பகு புத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுகு ஃபார் வாட்டுன்னு தான் கேள்வி என்ன அது எதுக்குங்கிறது அவங்கவுங்க தீர்மானம் பண்ணிக்கணும் அஹநந்தனம் இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறார் இதில் ஆனந்தோ நந்தனோ நந்தகா அப்படின்னு இருக்குது ஒரு அக்காரம் இருக்குது உள்ளுக்குள்ளே அதனால் அனந்தஹா அப்படின்னு அர்த்தம் சொல்கிறார் முதல் அர்த்தம் நந்தகான்னு சொல்கிறார் ரெண்டாவது அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா அனந்தஹா அனந்தஹான்னா என்ன அர்த்தம் அவரே ஆனந்த ஸ்வரூபம் அவர் வேறு எதுனாலேயும் ஆனந்தத்தை அவர் அனுபவிக்க வேண்டிய அவசியம் அவரு கிடையாது ஆகையினால் வந்து விஷய சுகானந்தமாக இல்லை நம்ம அனுபவிக்கிற விஷய சுகம் இருக்கேன் அது அல்ப சுகம் அது சுகமே இல்லை துக்கம் அது சுகாபாசம் போ சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு பேர் சுகாபாசம் அர்த்தானந்தா காமானந்தா ஈவன் தர்மானந்த எல்லாமே சுக ஆபாசம் ஆக துவைத்த சுகம் எல்லாமே அதாவது அதாவது அனுபவிக்கிறவன் அனுபவிக்கப்படுற வஸ்து வேறுங்கிற புத்தி இருந்தாலே அந்த சுகம் வந்து சுகாபாசம் மனசில் அனுபவிக்கிற சுகம் எல்லாமே சுகாபாசம் ஆத்ம சுகம் ஒன்று வந்து என்னது நிரதிசய நிராபாச சுகம் ஆபாச சுகம்னால் என்ன சுகப்போலி இன்பப்போலி இது வாஸ்தவமான சுகம் இல்லையது வாஸ்தவமான சுகம் ஆத்மா ஸ்வரூபம் அதை நம்ம வந்து அதர்மமாக அனுபவிக்கிறது தர்மமாக அனுபவிக்கிறது தர்மா தர்மத்தை கிடந்த ஆத்மஸ்வரூபமே இருக்குது அதனால் அனந்தகான்னு சொல்லி அதுக்கு என்ன சொல்கிறார் சுகம்ங்கிறதுக்கு போடுறார் வைஷயக்கம் இந்த பாஷியத்தை பாருங்க சுகம் வைஷயம் வைஷயக்கம்னா என்ன அர்த்தம் விஷய சுகம் அஸ்ஸ ந வித்தியத்தே நாசிய வித்தியத்தைங்கிறது மாற்றி படிக்கணும் அஸ்ய ந வித்தியத்தை இவருக்கு இவ இவர் வந்து விஷய சுக்கமாக இல்லை இதி வா என்று அப்படியும் சொல்லலாம் அனந்தா அதில் ஒட்டின்னு இருக்கு ஆனந்தோ நந்தோனோ நந்தா அப்படின்னு ஒட்டின்னு இருக்கு அதனால் அந்த அகாரம் வந்து அங்கே நம்ம வந்து நம்ம வழக்கமாக ஒன்று போடுவோம் எஸ்ஸுமாக் அப்படிலாம் போடுற பழக்கம் பழைய காலத்தில் கிடையாது இப்போ அது வந்திருக்கு அது பரவாயில்ல ரெண்டு ஆ வந்ததுன்னா ரெண்டு எஸ் போடுறோம் ஆஹா ஏங் அஃப் பதாந்தா தச்சி அப்படின்னு ஒரு சூத்திரம் ஏங் அஃப் பதாந்தா பாணினி சூத்திரம் இருக்கு அது ஏ ஓங்க ஏ ஓ இதெல்லாம் வந்ததுன்னு சொன்னால் அந்த இது வரும் அந்த அகாரம் வரும் அதை வச்சுன்னு சொல்கிறார் அவர் ஆனந்தோ நந்தோனோ ஓ ஓ அதனால் ஏ ஓங்க இங்கே விட்டுவிடணும் ஏ ஓக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு அகாரம் அங்கே இருக்குது ஐ உண்ணுலக்கு ஏ ஓங் ஐ அதுக்குள்ள அது வரும் அச்சி இது சூத்திரம் பாணினி சூத்திரம் அது அப்போ அதுமாதிரி ஓங்கிறதுக்குள்ளே அங்கே ஒரு அகாரத்தை கண்டுபிடிச்சி அனந்தகான்னு ஒரு அர்த்தம் சொல்கிறார் ஆஹா நந்தகான்னு சொன்னால் விஷய சுகம்னு அர்த்தம் விஷயத்தின் மூலமாக சுகத்தை கொடுக்குறவர்னு அர்த்தம் அனந்தகான்னு சொன்னால் விஷய சுகமாக இல்லை கீதையில் சொல்கிறார் இல்லையா அதெல்லாம் ச அதெல்லாம் அதுலெல்லாம் நான் இருக்கேன் ஆனால் நான் அது இல்லை அப்படி மாதிரி ஆகா விஷய சுகத்துல எல்லாம் ஆத் எனது பிரம்ம பிரம்ம சுகம் இருக்குது அதனால தான் விஷயானந்தே பிரம்மானந்தகான்னு ஒரு டாப்பிக்கே வச்சுருக்கார் பஞ்சதியில் வித்யாரண்ய சுவாமி விஷயானந்தத்தில் பிரம்மானந்தம் அதனால் ஞானிக்கு விஷயானந்தம் உண்டா இல்லையா ஞானிக்கு பிரம்மானந்தம் இருக்குது விஷயானந்தம் இருக்குது அவருக்கும் கிடைக்காதான் பொங்கல்லாம் ஏதோ கிடைச்சதுன்னா சாப்பிட்டார்னா கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவார் ஏதோ சொல்கிறோம் ஆனால் அவர் அதை டிப்பண்ட் பண்ணில்லை அது கிடைக்காட்டாலும் இது பண்ணுவார் பேசாமல் தான் ஆஹ விஷய சுகத்திலையும் பகவானை பார்க்குறது அது ஒரு ஆட்டிடியூடு அதனால் அதுக்கு கொட்டேஷன் கொடுக்குறார் யோவை பூமா தத் சுகம் இந்த பூமாங்கிற சப்தமே ஒரு விசேஷம் ஆஹா எது பூ அர்த்தம் பிரம்மன் தத் சுகம் அதுதான் சுகம் அல்பே சுகம் நாஸ்தி அப்படின்னு மந்திரம் இருக்கு ஆஹா இது பூம வித்யா அதனால் ஏழாவது சாப்டர் சாந்தோக்கியோபனிஷத் அதனால் சனத்குமார் நாரதர் சம்பாதத்தில் வருது நாள் பேர் சுகம் அஸ்தி இது அடிக்கடி சாஸ்திரத்தில் கோட் பண்ணுறது யோவை பூமா தத் சுகம் நாற்பே சுகம் அஸ்தி பிரம்மந்தான் சுகம் மற்றதில் எதுலேயுமே சுகம் இல்லை அப்படிங்கு இது ஸ்ருதேஹ அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு ஆகையினால அனந்தம் அங்கே வந்து உபகரணங்கள் விஷயங்களால் சுகம்னர் ஒரே பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் நந்தகா அனந்த அநந்த அனந்த நஞ்சு சமாசம் நந்த அ அ அனந்த அனந்த இல்லை முதல் தக்காரம் இல்லை இது வந்து தகாரம் உச்சரிப்பு பேதம் தெரிஞ்சுக்கணும் சரி அடுத்தது சத்ய தர்மஜானா தயி சத்யதர்மா ஆனந்தோ நந்தனந்த சத்தர்மா சத்திய சத்தியமா அவ்வளோதான் சிம்பிளா சொல்லியூட்டர் சத்தியமா சத்தியம் ந நமக்கு ஏதாவது சத்தியம்னு சொன்னால் மாராதுது எப்போ இருக்கிறதுன்னு அர்த்தம் ஸ்வரூப ஸ்வாவமாகவே இருக்கிறது ஞானாதயா அஸ்ஸி அஸ்தி இது சத்திய தர்மா சரி ஞானாதயான்னு போட்டுட்டார் வியாக்கியான காரணம் ஞானாதயான்னு தான் போட்டிருக்கார் ஞானாதயா நம்ம என்ன ஞானம் வீரியம் சக்தி தேஜஸ்ஸு ஐஸ்வர்யம் எல்லாமே அவருக்கு வந்து பகவானுக்கு வந்து ஒரு நாளும் நமக்கெல்லாம் வய வீ ஜீவனுக்கெல்லாம் பாடியோடு இருக்கிறவனுக்கெல்லாம் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது ஒரு காலத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான் அப்புறம் திடீர்னு வீக் ஆகிடுவான் அப்புறம் திடீர்னு பவர் வரும் போகும் இதில் எல்லாம் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் பகவானுடைய சத் ஞானாதி தர்மங்கள் எல்லாம் ஒரு நாளும் ஃப்ளக்சுவேட் ஆகாது இங்கே வந்து சகுண பிரம்மன் தான் மாயா சகித பிரம்மனே எடுத்துட்டாலும் சரி இல்லை ஞானாதயான்னு சொல்லி ஞானம் சத்தியம் அனந்தம் எடுத்துன்னுட்டோமானால் அதுலேயே சத்திய தர்மான்னு வந்துவிடுத்து இல்லையா சத்தியம் ஞானம் அனந்தம் அதை போட்டுக்கலாம் அதாவது ஸ்வரூப லக்ஷணமாக எடுத்துக்கணும்னா சத்தியம் ஞானம் அனந்தம் இல்லாட்டி ஆனந்தம் போட்டுக்கலாம் இல்லை சகுண பிரம்மனாக இருக்கணும்னு அவருடைய அந்த பகவானுடைய குணங்கள் எல்லாம் ஐஸ்வர்யசு சமக்ரஸ் தர்மஸ் யசஸ்ரீயா ஞான வைராக்கியோ செய்வ ஷண்ணாம் பக இணா பகவானுக்கு ஒரு நாளும் அதெல்லாம் குறையவே குறையாது அதாவது எல்லாத்தையும் ஆளக்கூடிய ச தன்மை அப்புறம் வந்து ஆற்றல் அதுக்கு வேண்டிய ஆற்றல் அப்புறம் வந்து ஐஸ்வர்ய சமக்ரஸிய தர்மம் எல்லாத்தையும் ஆளக்கூடிய தன்மை எல்லா தர்மமும் தெரிஞ்சிருக்கிற தன்மை எல்லா புகழ் எல்லா விதமான புகழும் அவருக்கு தான் விபூத்தின்னு அர்த்தம் ஸ்ரீ எல்லா விதமான செல்வங்கள் அப்புறம் ஞானம் அறிவு வைராக்கியம் பற்றற்ற தன்மை இதெல்லாம் பகவானுக்கு பூர்ணமாக எப்போவுமே இருக்குது அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறார் ஆஹா சத்திய தர்மா சத்திய தர்மா சத்தியதர்மான்னால் சத்தியமான இதில் தான் நூற்றி முப்பத்தேழு நூற்றி ஏழு நூற்றி எழுபத்தாறு மூணு நாமாலையும் இது இருக்குங்கிற மாதிரி சொல்கிறார் சத்தியதர்மா சரி சத்திய தர்மா அப்புறம் படிவோம் வியாக்கியானம் திரையா விக்ரமாக திரிஷு கிராந்திவிச்சிரமேக்கா கிராந்தவ த்ரித்தியோக கீ முசாஸ் சர்வன்விவம்சே த்விக்கம்து அர்த்த சொல்ற விக்கிரமா திரயா விக்கிரமாக திரிவிக்ரமாக திரிஷு லோகேஷு கிராந்தாக மூன்று லோகத்தையும் வியாபிச்சிருக்கார் அப்படிங்கிற அர்த்தத்தில் எஸ் எஸ் சா திரிவிகிரம திரிவிக்ரமாகங்கிறது உலகழந்த பெருமாள் வாமனாவதாரத்தில் வந்து பிறகு த்ரிவிக்ரமாவதாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்கிற வழக்கம் ஆஹ் வேதத்திலே சொல்லு த்ரீணி பதா விசக்ரமே விஷ்ணுகோபா அதாபிய தத்தோர்மாணி தாரயன் தத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படி வேத மந்திரங்கள்லாம் தைத்திரிய பிராமணம் ரெண்டாவது அஷ்டகம் நாலாவது பிரஸ்னம் ஆறாவது அணுவாக் அதை கோட் பண்ணுற எஸ் வாமனமூர்த்தே சா திரிவிகிரா திரய விக்கிரமாங்கிறதுக்கு அர்த்தம் பாதநியாச பாதநியாச பாதத்தை வச்சது மூணு அடி வச்சது திரிஷூலோகேஷ் என் காலுக்கு என் காலால் எனக்கு நிலங்குடுன்னு கேட்டார் அதுதானே அந்த ஸ்லோகம் அந்த வாமனாவதாரம் பாகவதெல்லாம் படித்தா தெரியும் திரிஷு லோகேஷு எஸ் வாமனமூர்த்தே சா திரிவிகிரமா எந்த வாமனமூர்த்தியானவர் மூணு உலகத்திலையும் காலை வச்சாரோ அவருக்கு பேர் த்ரிவிகிரமான்னு பேர் இத்திரையா இது தற்புதி அங்கே வேத பிரமாணத்தை காட்டுறார் அப்புறம் பதா பதாங்கிறதுக்கு வேதமந்திரத்தை சொல்கிறார் பதானி திரீணி பதானி பதாங்கிறதுக்கு பதானின்னு போட்டுக்கணும் வேதமந்திரது விச்சக்கிரமே விச்சக்கிரமேன அனர்த்தம் திரிஷு லோகேஷு நியஸ்தவான் மூணு லோக்கத்திலையும் காலவச்சார் அப்படின்னு த்ரோகா அப்படிங்கிற விசேஷணத்தினால அந்தர்ஷ கிராந்தா உள்ளும் புறமும் எல்லாவற்றிலும் உள்ளையும் புறத்துலையும் வியாபிச்சிருக்கார் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கணுங்கிறார் கிராந்தாக வியாப்த ஏன சா தி திரிவிக்கிரமாக இது அர்த்தாந்தரமாக திரய இது இப்போது வாமனாவதாரத்தில் பகவான் வந்து மூணு அடி நிலம் கேட்டு ஒரு கால பூமியில் ஊனி ஒரு கால மேலே தூக்கி மூணாவது இடம் எங்கேன்னு கேட்டோன்னா அவன் தலையவே காமிச்சான் அவன் தலையில் காலை வச்சார் அவனை பாதாள லோகத்துக்கு அதிபதியாக்கினார்னு புராணம் சொல்கிறது இவர் என்ன சொல்கிறார் அது முதல் அர்த்தம் புராணக்கதை இப்போ அர்த்தம் என்னன்னு கேட்டால் த்ரிவிக்ரமகான்னா சர்வத்திர வியாபகா இத்தி அர்த்தம் திரிவிகிரம அப்படிங்கிறதுக்கு திரையலா திரயா லோக்காக பாஷியத்தில் இருக்குது த்ரா லோக்கா கிராந்தாக ஏன இ வா வா நிகல்பம் அப்படின்னு திரிவிக்ரமான்னு சொல்லலாம் அதுக்கு ஸ்லோகத்தை கோட் பண்ணுற ஹரிவம்சத்துலேருந்து ஹரிவம்சங்கிற கிரந்தத்துலேருந்து த்ரிஹி இத்தியேம் திரயா லோக்காக மூன்று லோகத்தை சொல்லியிருக்கிறார்கள் த்ரோகாக இன்னொரு இடத்துல வேதாகான்னு இருக்குங்கிறார் திரையஹா வேதாகாங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கார் ஆக லோக்காகங்கிறதுக்கு இன்னொரு ரீடிங் இருக்கான் இங்கே ஒரு நம்பரை போட்டிருக்கார் இவர் டூன்னு போட்டு கீழே இங்கே கொடுத்துருக்கார் டூ வேதாகா சத்திய மீனிங் சொல்கிறார் இதில் சத்தியம்னா யசார்த்த பூதார்த்த விஷயம் உள்ளதை உள்ளவார் அதனுடைய பரம தாத்பர்யம் என்னவோ அது கடைசியில் எல்லாம் கடைசியில் எங்கே முடிகிறது சைத்தன்யத்தில் முடிகிறது அந்த அதை மாத்திரம்தான் பகவான் பார்ப்பாராம் அவரும் எல்லாரையும் பார்க்குற போது அந்தந்த இந்த ஜீவ மாயா காரியமாக பார்க்குற போது அந்தந்த ஜீவனுடைய ப்ளஸ் மைனஸ்ஸு கர்ம கர்மா கர்மஃபலம்லாம் பார்க்குறாரு ஆனால் எல்லாரையும் பகவான் வந்து சைத்தன்யமாக தான் பார்க்குறார் ஞானியும் அப்படி தானே இப்போது இந்த வியாபகாரிகம் பாரமார்த்திகம்னு ரெண்டு வச்சுன்னு இருக்கோம் நம்ம ஆஹ் பாரமார்த்திக திருஷ்டி நம்மளுக்கு பிரதானமாக இருக்கா வியாபாரிக திருஷ்டி பிரதானமாக இருக்காங்கிறது நமக்கு தானே தெரியும் எது நமக்கு பிரபலமாக இருக்குது மனசுக்குள்ள வேதாந்தம் படிச்சுட்டு இருபத்தி நாலு மணி நேரம் இங்கேயே விவகாரமும் பண்ணின்னு இருக்கோம்னு நமக்கு வந்து அந்த கரணத்தில் எந்த விற்பி பிரபலமாக இருக்குது பாரமார்த்திக சத்திய விறத்தி பிரபலமாக இருக்கா வியாபகாரிக சத்தியம் பிரபலமாக இருக்கா அப்படின்னா அது பிரபலமாக இருக்கணும் இது துர்பல துர்பலம்னா என்ன அது கட்டுப்பட்டு இருக்கணும் அது மாதிரி ஈஸ்வரனும் என்ன பண்ணுறாராம் சத்தியதர்மான்னு சொன்னால் சகுண பிரம்மனுடைய குணங்கள்ங்கிற அர்த்தத்துலையும் எடுத்துட்டோம் இன்னொரு அர்த்தம் அதாவது அந்த குணங்கள்லாம் மாறாது பகவானுக்குன்னு அதில் வந்து அதில் அதில் என்னது அதில் மேலே சஞ்சலமெல்லாம் ஏற்படாது ஃப்ளக்ச்சுவேஷன்லாம் ஏற்படாது அதில் எல்லாம் வந்து பரிணாமங்கள்லாம் இருக்காது ஜீவனுக்கெல்லாம் அந்த மாதிரி குணங்கள்லாம் இருந்ததுன்னா ஒரு காலத்தில் இருக்கும் ஒரு காலத்தில் குறையும் கூடும் குணி குணினோகோ பேதா குணம் வந்து கூடும் குறையும் அப்படிலாம் இருக்குது ஆனால் பகவானுடைய குணங்கள் கூடுறதுமில்ல குறையறதும் இல்லைன்னு ஒரு அர்த்தம் ஆனால் பகவான் எப்போவுமே சத்திய திருஷ்டியிலேயே இருக்காராம் அதுதான் சத்திய தர்மான்னு ஒரு அர்த்தம்னு சொல்கிறார் இங்கேருந்தோ அதை எடுத்து போட்டிருக்கார் சத்தியம் யதார்த்த பூதார்த்த விஷயம் தரிசனமேவ தர்ம தர்ம தர்ம எஸ் ஏதி வா தர்ம எப்போவும் பகவான் சத்திய தர்ம அதனால் நம்மளும் எப்போவுமே பகவானை சார்ந்திருந்து சத்தியத்தையே பார்க்கணும் இதுதான் எப்பொருள் யார் யார் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதுதான் இது இப்படி ஒரு அர்த்தம் இங்கே இருக்குது நம்ம திரிவிக்ரமாகக்கு முன்னாடி அதை பார்த்துட்டோம் இருந்தாலும் இங்கே கண்ணில் பட்டதுனால சொன்னேன் ஆக த்ரிஹி இத்தியேவம் திரையா கீர்த்திதா முனிசத்தமை க்ரமதே க்ரமசே தான் ஸ்திரிதா சர்வான் த்ரிவிக்ரமோசி ஜனார்தன மகான பகவானை பார்த்து அட்ரஸ் பண்ணுறாங்க நீ மூன்று வேதங்களையும் மூன்று வேதங்களால் போற்றப்பட்டிருக்கிறாய் ரிக்கஜாம அப்படின்னு ஒரு அர்த்தம் மூன்று லோகத்தையும் நீ வியாபிச்சிருக்க ஆகையினால உனக்கு த்ரிவிக்ரமகான்னு பேர் அப்படின்னு முனிவர்கள்லாம் போற்றினார்களாம் ஹரிவம்சத்தில் அதை கோட் பண்ணுற ஆக தான் த்ரீன் லோக்கன் கிரமசே வப்னோஷி மத்தியமருஷா வப்னோஷி வச்சி த்ரோவேதான் பட்யே இவரே கொடுக்குறார் திறோவேத விஷேஷே கிராந்த பிரதிபாத்தையாக வியப் என சார் திரிவிக்கமாக அப்போ இது என்ன அர்த்தம்னா ஒன்று மூணு லோக்கத்தையும் வியபிச்சிருக்க அது இது சொல்கிறது உண்டு மூணு லோக்கங்கிறது பூலோக புவர்லோக சுவர்லோக்கிறது எக்ஸ்டர்னலாக இருக்கிறதா இருக்கலாம் ஆனால் பூ புவஹா சுவஹாங்கிறது மெயினாக ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி பூஹுங்கிறது ஜாக்ரது புவஹாங்கிறது சொப்னம் சு சுவகாங்கிறது சுஷுப்தி ஒரு அர்த்தம் இருக்குது ஆ மூணு லோகத்தையும் வியாபிச்சிருக்குன்னு அர்த்தம் நான் தானே மூணு அவஸ்தேன் ஜாக்ரத் சொப்ன சுஷுப்தின் சாட்சி பூத்தியை நமோ நம அம்பாளுக்கு அர்ச்சனை இருக்குது ஜாகிரத்வப்ன சுசுப்தீ நாம் சாட்சி பூத்தியை நமோ நம லலிதாஸ்தோத்ரம் சுவஜாகரி நம சுவய் நம தைஜசாத்மிகா ஜெய் நம சுப்தா ஜெய் நம பிராஜாத்மிகா ஜெய் நம சர்வாவ ஜெய் நம சர்வாவஸ்தா விவர்ஜிதா எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கிறது அப்போ நமக்குள்ள சாட்சி நமக்கு தெரியறது எந்த சாட்சியாருன்னா உள்ள சாட்சியை சிந்திக்கத்தக்கது தோழிங்கிறார் அதுதான் கடவுள் கடவுள் நம்ம இடத்துல சாட்சி ரூபமாக இருக்கார் நம்மிடத்துலங்கிற போது ஜி அதாவது மனசுக்கு சாக் மனசை நான் அறியிறேன் அந்த அறியிறவனாக இருக்கிற நான்கிறதில் தான் நான் இதோட சேர்த்துண்டா ஜீவன் சைத்தன்யத்தோட சேர்த்துண்டா பிரம்மன் அவ்வளோதான் சின்ன ஒரு சேஞ்சு தான் அது ஆ மூணு வேதத்தையும் வியாபிச்சிருக்கார் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது அதுக்கு பிரமாணம் इति परं ம்தான்திரும்ரிவம்ஷவன படத்தில் இவரு கோட் பண்றர் சே வேமன்த்தி தபாகம் சர்வ் வாதந்தோரியேணீம் யோமித்தேத்தமிரத்தைச் எல்லாம் ஓங்காரஸ்வரூபமாக வேதங்களையெல்லாம் பகவான் வியாபிச்சிருக்கார் அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கலாம் இது த்ரிவம் தயோ வேத வியாக்கேயம் வுற்பத்திஸ்து த்ஷப் தின வேதா கிரஹியத்தை திரீன் வேதான் விசேஷேண கிராமி அர்த்த பிரகாசன்தியாத்மனா அந்த வேதங்களையெல்லாம் எப்படி இது அதில் அர்த்தத்தை புரிய வைக்கிறாராம் அர்த்த பிரகாசன சக்தி ஆத்மனா அந்த வேத மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரங்கள் எல்லாம் அர்த்தத்தை புரிய வைக்கிற ரூபமாக இருக்காராம் பகவான் வியாபித்த பிரதிபாத்தியத்தையாவா ஆக அர்த்தத்தை பிரகாசப்படுத்துகிற சக்தியாக இருக்கார் அப்புறம் அந்த அதன் மூலமாக த பகவான் தன்னை வெளிப்படுத்திக்கிறார் வேதத்தின் மூலமாக வேதம் அதன் மூலம் வேதத்தை வேதத்தில் உள்ள ஸ்ரத்தையோடு படிக்கிறவனுக்கு தன்னை பிரகாசிக்க செய்கிறார் அதன் மூலம் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளுகிறார் பிரதிபாத்யத்தையான்னா உபதேசம் ரூபம் பண்ணுறதாகவோ அர்த்தம் இது த்ரிவிகிரம இது போத்தியா கொச்சிச்சி தித்தீய வியாக்கியான ரஹித த்ரிஹி இத்தியம் த்ரையோலோக இது ஸ்லோக பாட சில புஸ்தகங்களில் கொஞ்சம் மாற்றம் இருக்குங்கிற அப்போ பாஷ்யத்தில் என்ன இருக்குது நமக்கு பாஷ்யத்தில் த்ரையோ லோக்காகுதான் அவர் அந்த கிர வந்து இருக்குது ஒரு பாடம் ரீடிங் இருக்குது அப்படிங்கிறது அவர் சொல்கிறார் அவ்வளோதான் த்ரிவிக்ரம சப்தத்துக்கு அர்த்தம் கடைசியில் என்ன அர்த்தம்னா மூன்று லோகத்தையும் தன்னுடைய மூன்று லோகத்தையும் பாதத்தால் அளந்த புராண கதை வ வால் வாமன புராண வாமன அவதார கதை அது ஒன்று வேதங்களை அல்ல மூன்று லோகங்களையும் வியாபிச்சிருக்கார் மூன்று வேதங்களையும் வியாபிச்சிருக்கார் உள்ளும் புறமும் வியாபிச்சிருக்கார் அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறோம் ஆஹா இதுக்கெல்லாம் வேதப்பிரமாணம் ஹரிவம்சிருதி பிரமா இது பிரமாணம் இது எல்லாத்தையும் காட்டியிருக்கார் சத்ய தர்மா திரிவிக்ரமஹா ஷரி மகர்ஷி கபிலாச்சாரியா கிருதஜோ மேதினீ பதிஹி திரிபாஸ் மகாஷங்க மகர்ஷி கபலாச்சாரியோ மேதினீபிபிஷ மகாஷங்க மகர்ஷி கபலாச்சாரியம் எக்கம் நம மகாச்ச वेदस्य கிருத்னா सांख्यस्य அநேற்று வேதேக வேதேகேஷனா கபியத்திய கபாச்சாரியும சங்கிரு ஷிம் பிரசூத்த கப்பலம் சிந்தாண்டாம் கபோ முன மகர்ஷி கபலாச்சாரிய மஹர்ஷாரியா நம அப்படின்னு ஒரே நாமம் மகரிஷிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் கபிலாச்சாரியா இது சவிசேஷனம் ஏக்கம் நாம ஒரே நாமம் ஆகா கபிலாச்சாரியா அப்படிங்கிறது தான் விசேஷியம் மகரிஷிஹிங்கிறது விசேஷனம் விசேஷனம்னா அப்ஜெக்டிவ் விசேஷனம்னா அப்ஜெக்டிவ்க்கு எது சொல்கிறோமோ அது என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் தெரியல எதை குறித்து அப்ஜெக்டிவ் சொல்லுவோமோ அதுதான் சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டுக்கு அப்ஜெக்டிவ் விசேஷத்துக்கு விசேஷனம் ஆக கபிலாச்சாரியான்னு சொன்னால் போகிறாது இப்போ நம்ம ஒரு மந்திரியை சொன்னால் மாண்பு மிகு வேற கட்சியாக இருந்தால் மானமிகு சொல்லணும் மற்றவனுக்கெல்லாம் மானம் இல்லைன்னு அர்த்தம் அதனால் இவனுக்கு மானம் மிகுந்திருக்கு நமக்கெல்லாம் மானமே இல்லை ஆக மான மிகு மாண்பு மிகு இல்லை நம்ம அருள்மிகு மிகு மிகு ஆஹா மகரிஷி கபிலாச்சாரியா இது சவிசேஷனம் ஏக்கம் நாம ஒரே நாமாதான் பா அப்படி எடுத்துக்கணும் அப்போ எப்படி இதுக்கு அர்த்தம் சொல்கிறது மகாம்ஷ அசௌ ரிஷிச்ச இ மகரிஷி மகரிஷிக்கு அர்த்தம் என்ன சொல்கிறார் கிருத்ணஸ்ய வேதஸ்ய தரிசனாத் எப்படி மகரிஷிக்கு லக்ஷணம் சொல்கிறார் பாருங்கள் இப்போ எல்லோரும் மகரிஷின்னு போட்டுக்கிறாங்க சோ சோ மகரிஷி அப்படின்னு போட்டுன்றாங்க ஆச்சாரியர் லக்ஷணம் சொல்கிறார் முழு வேதத்தை யார் கண்டானோ அவனுக்கு தான் மகரிஷின்னு பேரும் சாதாரணமாக என்ன அர்த்தம்னா இப்போ மகானாகவும் இருக்கான் ரிஷியாகவும் இருக்கான் அதான் ராஜ ரிஷிக்கு அப்படி தான் சொல்றது ராஜாவாகவும் இருக்கார் ரிஷியாகவும் இருக்கார் ரிஷின்னு சொன்னால் ரிஷி சப்தத்துக்கு நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்கு பொதுவாக ரிஷதி ரிஷுங்கிற தாத்துவுக்கு டு நோன்னு அர்த்தம் ரிஷதி ஜானாதி அத்தீந்திரிய ESP, இஎஸ்பி எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன்லாம் சொல்கிறோம் இல்லையா அவருக்கு தான் ரிஷின்னு பேர் ரிஷின்னு பேர் அவர் வந்து அத்தீந்திரிய வஸ்து திருஷ்டா நமக்கு தெரியாதெல்லாம் அவ்வாளுக்கு தெரியும் அது பேர் யோகி பிரத்யக்ஷம் அதெல்லாம் மெடிடேஷனில் அதெல்லாம் வந்து த தெரியும் யாம் ரிஷ யோ மந்திர அன்வை சந்தேவாண ஆச்சாரி சொல்றார் கிருத்ணஸ் வேத தரிசனாத் அந்நேற்று தரிசனாத் ரிஷயா மற்றவெல்லாம் ரிஷி இவர் மகரிஷி அப்படிங்கிறார் வேதத்தில் ஒரு போர்ஷனை தெரிஞ்சவனுக்கு ரிஷின்னு பேர் வேதத்தில் முழுஷா தெரிஞ்சின்றவனுக்கு மகரிஷின்னு பேர் அந்த உஜ்ஜயனில் ஒரு மகரிஷி சாந்தீபனி ட்ரஸ்ட் கவர்மெண்ட்டே வச்சு நடத்துகிறது ஒன்று மகரிஷி சாந்தீபன் ஏன்னா கிருஷ்ணனுட ஆச்சாரியர் பகவான் கிருஷ்ணனுடைய ஆச்சாரியர் அஹ சந்தீபனி சந்தீபனி சாந்தீபனி அஹ மகாச்ச அசௌிச்ச கிருத்ஸ்ண மகர்ஷி கிருத்ஸ்ன வேதனாத் மகர்ஷி அதாவது மகானாக இருக்கார் ரொம்ப பெரியவராக இருக்கார்னு அர்த்தம் எத்தனையோ விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு தப்போபலம் இருக்குது தர்மபலம் இருக்குது அதிலெல்லாம் உயர்ந்து நிற்கிறார் அதனால் மகானாக ரொம்ப பெரியவர்னு சொல்கிறோம் அது மாத்திரம் இல்லை அவருக்கு நிறைய நம்ம சாதாரண ஜனங்களுக்கு கண்ணுக்கும் கருத்துக்கும் இட்டாதெல்லாம் அவருக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிட்டுருக்கார் ஆகையினால அவருக்கு மகரிஷி இப்போ ஜனக்கரையெல்லாம் ராஜரிஷிங்கிறோம் வசிஷ்டரை பிரம்ம ரிஷிங்கிறோம் பிராமணனாக இருந்து ரிஷியாக இருக்கிறவர் அதனால் பிரம்ம ரிஷி க்ஷத்ர ரிஷி க்ஷத்ர ரிஷி விஸ்வாமித்ரா விஸ்வாமித்ரா அதுதான் பிரம்ம ரிஷியாக மானார் அந்த கதையெல்லாம் வேற அப்போது ராஜரிஷின்னு ராஜாச்ச அசௌ ரிஷி ச அதனால ரிஷித்துவங்கிறது யாருக்கு வேணாலும் வரலாம் இந்த ரிஷித்தன்மை அப்படிங்கிறது ரிக்வேதத்திலேனா நிறைய ரிஷிக்கான நம்மளே போட்டிருக்கோம் வேத நெறியில் வேதவியாசருடைய மனைவி வாட்டிக்கா அதர்வ ரிஷியோட புத்திரி அவளுக்கு எத்தனையோ மந்திரங்கள்லாம் தெரியுது அதனால் இது மாதிரி ரிஷிகான்னு சொல்லி பெண்களும் ரிஷிகாக ஆனால் அவங்க வேதம் சொ தொடர்ந்து சொல்லலாமாங்கிற விஷயம் வேறு வேதத்தை கண்டுபிடிக்கிறது வேறு வேதத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது வேறு அதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குது மந்திரத்தை கண்டுபிடிச்சு சொல்லிவிட்டாங்க யாம் ரிஷையோ மந்திர கிருத்தோ தபஸ் பண்ணி தப்பா அன்வைச்சந்தேவா தபசாஸ்ரமேண தபஸ் பண்ணி ஸ்ரமப்பட்டு இந்த மந்திரங்களெல்லாம் ஆகாசத்திலேருந்து கிரகிச்சார்கள்ங்கிறோம் இங்கே கபிலாச்சாரியருக்கு தான் அர்த்தம் பகவான் மகாவிஷ்ணு கபிலாச்சாரிய ரூபமாக இருக்கிறார் அதுக்கு பிரமாணங்கள்லாம் இருக்குது கிருஷ்ணச வேத தரிசனாத்து மகரிஷி நிறைய வேதத்தை சொல்கிறார் அது எந்த அதாவது என்ன சொல்கிறன்னா எல்லாத்தையும் பூர்ணமாக பார்த்துருக்காருன்னு அர்த்தம் மகரிஷி மத் மற்றவங்கள்லாம் என்னென்னா இப்போ இதில் இன்னொரு அர்த்தமும் தெரியுது மந்திரங்களை கண்டுபிடிச்சு சொன்னவர்களுக்கும் ரிஷிகள்னு பேர் அந்த மந்திரத்தை படித்து அதை தங்கள்ட்ட வச்சுருக்கிறவளுக்கும் ரிஷிகள்னு பேர் ஞானிகள்னு அர்த்தம் ரிஷயாகனு சொன்னால் ஞானிகள்னு அர்த்தம் இவங்க நேர மந்திரத்தை கிரகிக்கலை கிரகித்த மந்திரத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அதனால் இவர் நிறைய வேதத்தை இப்போ நாலு வேதம் படித்தவனுக்கு மஹரிஷின்னு சொல்ல வேண்டியதான் பூர்ணமாக வேதங்களையெல்லாம் படித்தவனுக்கு மகரிஷி கிருத்னஸ் வேதஸ தரிசனாத் இந்தியில் கூட போட்டுக்கு பாருங்க சம்பூர்ண வேதோங்கோ ஜான் ஜான்கே காரன் அந்நேற்று வேத ஏகதேச தரிசனத் மற்றவர்களா அவுர் தோ கேவல் வேதுக்கே ஏக் தேஷ் கோ போட்டிருக்கு இல்லையா அதனால் தரிசனா ரிஷய கபிலச்ச அசௌ சாங்கு தவ விஜானஸ் ஆச்சாரிய கபிலாச்சாரிய கபிலாச்சாரியர் கபில ஆச்சாரிய மகாந்ஷி மகாந்ஷிங்கிறது ஒரு ஒரு பதம் மஹர்ஷி மகாந்ஷி மகர்ஷி அதே மாதிரி கபிலஷ்ட ஆச்சாரியஸ் இவர் கபிலராக இருக்கார் ஒரு பேர் கபிலர் சாங்க் சாங்கியசேன்னு அர்த்தம் சுத்த தத்துவ விஜானஸ்ய இதில் நிறைய இதெல்லாம் இருக்குது அதாவது சாங்கிய சாஸ்திரன்னு சொன்ன கபிலர் வேற இந்த சா இந்த சாங்கியம் வேறேன்னு இப்படிலாம் அபிப்பிராயங்கள்லாம் இருக்குது பகவத்கீதை ஏ சாங்கிய யோகவு பிருத்த்பாலாக புருஷ பிரகிருதி விவேகம் நிறைய வருகிறது ஆ சுத்த தத்துவ விஜானஸ் ஆச்சாரியஸ்டர் சு சாங்கியஸ்யங்கிற பதத்துக்கு அர்த்தம் என்னது இதெல்லாம் கீதையில் நம்ம புரிஞ்சுக்கணும் கீதையில் சாங்கிய யோகம் ரெண்டாவது அத்தியாயத்துக்கு பேர் அதுக்கு என்ன சொல்லுவோம் சம்மக்கு கியாயத்தை ஆத்ம தத்துவம் அனேன இது சாங்கியம் ஆத்மாவோட தத்துவத்தை இந்த அத்தியாயத்தின் மூலம் நன்கு நாம் தெரிந்து கொள்வதால் இந்த அத்தியாயத்திற்கு சாங்கிய யோகம் என்று பெயர் சா யோகம்னா தலைப்பு டாபிக் ஆ சாங்கியயோகம்னா ஜானயோகம்னு அர்த்தம் ஆத்மானயோக பிரம்ம ஜானயோக அந்த இடத்துல ஆத்மானயோகான்னு அர்த்தம் சாங்கசப்தத்துக்கு சமியக்கு ஹியாயத்தை ஆத்மம் அனேன இதன் மூலமாக சமயக்கு நன்றாக யாயத்தை வியாயத்தை விளக்கி சொல்லப்படுகிறது என்னதுன்னு ஆத்மத்துவம் அனேன அனேன உபதேசேன கிருஷ்ணார்ஜுன உபதேசேன அத்தியாயேன்னு அப்படி புரிஞ்சுக்கணும் இங்கே என்ன சொல்கிறார் கபிலஸ்ச்ச சாங்கியஸ்ய இஸ் ஈக்வல் டு சுத்த தத்துவ விஜயானஸ் அதாவது ஞானஸ்ய விஞ்ஞானஸ்ய தத்துவ விஜானஸ்ய சுத்த தத்துவ விஞ்ஞானஸ் ஆச்சாரியன்னா எப்படி இருக்குன்னு தெரியுது அதாவது தத்துவத்தில் அப்போ அசுத்தத்துவம் என்னது இப்போ சுத்த தத்துவம்னு ஒன்று உடனே சந்தேகம் வருமா வராத சங்கராச்சாரிய மனசுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமோ அத்வைத்த விஜான் அதுதான் ஆச்சாரியோட விவேக்ஷ விவக்ஷா அதுதான் அவர் சொல்ல விரும்புறது ஆக சுத்த தத்துவ விஜானஸ்ய ஆச்சாரியா சுத்தமான தத்துவத்தை பற்றின விஜானத்தை சொல்கிற ஆச்சாரியஸ் செய்தி கபிலாச்சாரியா அதனால் அவர் பேர் கபிலாச்சாரியா அப்போது மகத் சப்தம் ரிஷிசப்தம் கபிலசப்தம் ஆச்சாரியசப்தம் எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லிவிட்டார் ஆச்சாரிய சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லலை சாங்கியஸ்யேங்கிறதுக்கு சுத்த தத்துவ விஜானஸ்யேங்கிறத சொல்லிவிட்டார் ஆச்சாரிய சப்தத்துக்கு இது அர்த்தம் சாங்கிய ஆச்சாரியா அதுக்கு ஒரு ஸ்மிருதி இருக்குங்கிறார் சுத்த ஆத்ம தத்துவ விஜயானம் சாங்கியமித்தியபிதீயத்தே இங்க ஆத்மா இருக்கு சுத்த தத்துவ விஜானம் மேலே இருக்கு இங்கே என்ன இருக்கு ஸ்லோகத்தில் சுத்த ஆத்ம தத்துவ விஜானம் சாங்கியமித்யபிதீயத்தே அதுக்கு ஒரு பிரமாணம் சொல்கிறார் இதி ஸ்மிருதே எங்க இருக்கோ அந்த ஸ்மிருதி அது என்ன ஸ்மிருதி சொல்லலை காண்டெக்ட்டு தெரியல இவர் எங்கேயாவது கொடுத்துருக்காரான் பார்க்கணும் பார்ப்போம் அப்புறம் ரிஷிம் பிரசூத்தம் கபிலம் அப்படின்னு ஸ்வேதாஸ்வத்தர் உபநிஷத்து அஞ்சு ரெண்டு இது சுதேஷ்ட சித்தானாம் கபிலோ முனிஹி சித்தர்களுள் நான் கபிலமுனியாக இருக்கிறேன் அப்படின்னு பிறக்கிற போதே ஞானியாக பொறக்குறவாளுக்கு சித்தஹான்னு பேர் அந்த காண்டெக்ட்டில் ஆ சித்தா நாம் கபிலோ முனிஹி சித்தர்களுள் நான் கபில முனியாக இருக்கிறேன்னு பகவான் பகவத்கீதையில் விபூதி யோகத்தில் உபதேசம் பண்ணுறார் என்ன கபில முனியாக தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்க இது ஸ்மிருதேஷ இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியாது ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் கபில தேவபூதி சம்பாதமெல்லாம் இருக்கு ஆனால் அது ஒன்றுமே இதில் காட்டில் ஆச்சாரியர் சொல்லலை இது ஒரு குறிப்பு ஏன்னா அந்த இல்லாட்டிய பாகவதத்தில் கோட் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது பாகவதத்தில் கபிலாவதாரம்னே தனியாக இருக்குது கபில தேவகூத்தி சம்பாதம்னு இருக்குது அம்மாவுக்கு உபதேசம் பண்ணுறார் கபிலர் ஆனால் அதை ஒன்றுமே இங்கே ஆச்சாரியால் கோட் பண்ணலை மஹரிஷி கபிலாச்சாரியா இவர் அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் இதுதான் ரொம்ப விஸ்தாரமாக இவர் சொல்கிறார் பாருங்க ரிஷதி நான் விவரத்திக்காரரோடய வியாக்கியானத்துக்கு மஹரிஷி கபிலாச்சாரியாங்கிறதுக்கு ஆச்சாரியோட வியாக்கியானம் படித்து முடித்தாச்சு மகான்ஸ்ச்ச அசௌ ரிஷிச்ச மஹா ரிஷி மஹரிஷியாக இருக்கார் கபிலாச்சாரியர் ஆச்சாரியோட வியாக்கியானத்தை படித்தாச்சு இப்போ விவரத்திக்காரர் தாரக பிரம்மானந்தாவோடய வியாக்கியானத்தை படிக்கிறேன் ரிஷதி ரிஷத்திங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் ஜானாத்தி ஜானாத்தினா என்ன அர்த்தம் பஷியத்தீ பஷ்யத்தினா என்னர்த்தம் பஷ்யத்தின்னா பார்க்கிறார் ஜானாத்தி பஷ்யத்தி பார்க்கிறார் என்னதுன்னா சர்வான் மந்த்ரான் எல்லா மந்த்ரங்களையும் பார்க்கிறார் இதி ரிஷி எவ்வளோ அர்த்தம் சொல்லணும் இதுதான் சம்ஸ்கிருத பாஷையோட மயுமை ரிஷதி ஜானாத்தி அதுக்கு இவ்வளோ ரீக் ஈக்குவல்டு போடணும் பஷ்யத்தி அதாவது நன்றாக சிந்தித்து பார்த்து புரிஞ்சுட்டுருக்கார் பசியத்தின்னா கண்ணால் பார்க்குறது இல்லை அதை வந்து வந்து இந்த மனசனால் பார்க்கிறதுனு அர்த்தம் ஆ பார்த்தன்னா சிந்தித்து பார்த்தல் அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லும் எல்லா மந்திரங்களையும் அறிகிறார் பார்க்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம் அதுதான் இந்த பழக்கத்தில் உண்டு என்ன புஸ்தகம் பார்த்துட்டுருக்கியோ அப்படிம்பாங்க இங்கே பிராமண பாஷையில் என்ன சொல்கிற வழக்கம்னா ஏதோ புஸ்தகம் பார்த்துட்டு இருக்காப்பு இருக்குது அப்படிம்பான் புத்தகம் பார்த்துட்டு இருக்காப்பு புஸ்தகம் பார்க்குறோம் புத்தகம் பார்க்குறா படிக்கிறேன்னு அர்த்தம் நல்லா விஷயம் எல்லாம் தெரிஞ்சுகிட்டு இருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னு அது வந்து சர்வசாதாரணம் ரொம்ப விசேஷமாக நிறைய புத்தகம் பார்க்குறாப்பு இருக்கு எப்படின்னா நிறைய படிக்கிறேன் அப்படிங்கிறத கேட்குறது ரிஷ் கதௌ ரிஷுங்கிறதுக்கு அர்த்தம்னு சொல்கிறாரு ரிஷுங்கிறது கதௌ அஸ் இதுக்கெல்லாம் கிராமர்லாம் சொல்கிறார் அஸ்மாத்து இகுபதாத்து கித்து உணாதி சூத்திரங்கள்லாம் இத்தி இன் பிரத்தயா கிதி கிம் திதி யுபத்தேகே மந்திர திர்டா ரிஷி அர்த்தம் சொல்கிறார் இதெல்லாம் கிராமர் பாயிண்ட் ரிஷ் கதௌன்னு சொன்னால் ரிஷு கத்தவுங்கிறதுக்கு க க கத்தியர்த்தம் வந்து ஞானார்த்தகம் ஞானார்த்தத்துக்கு சொல்கிறது ஆகா கத்தியர்த்தம் வந்து ஞானார்த்தகம் அவகமனம் அப்படின்னு அர்த்தம் ரிஷன்னு எவ்வளோ டீட்டெயிலாக போகிறது பாருங்கள் ரிஷுன்னு சொன்னால் கத்தி கத்தின்னு சொன்னால் அவகதி அவகத்தின்னா அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் ஏன் பிரத்தேயா அதனால் ரிஷி ரிஷிங்கிறது அந்த இன்னு இன்னு எப்படி வந்தது ரிஷி அந்த ரிஷிலேருந்து இந்த இன்னு எப்படி ஜாயிண்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கெலாம் கணக்கலாம் இகுபதாத் கித் அதெல்லாம் போடுறார் சரி அதெல்லாம் இருக்கட்டும் மந்திர திரஷ்டா ரிஷிஹி மந்திரத்தை பார்க்குறவருக்கு பேர் ரிஷின்னு பேர் இத்தி ஸ்மரணாச்சா ரிஷிஹி மந்திர திரஷ்டா இதெல்லாம் நமக்கு வேணும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் படிக்கிறேன் ம ரிஷின்னு மந்திர திரஷ்டா மந்திரத்தை பார்க்குறவர் மந்திரக்கர்த்தா இல்லை மந்திரத்தை உண்டு பண்ணுறவர் இல்லை மந்திரத்தை கிரகிக்கிறவர் அவரே ஒன்றும் க்ரியேட் பண்ணுறது இல்லை அப்படி க்ரியேட் பண்ணால் பௌருஷம் அப்படியே கிரஹிச்சு சொன்னால் அப்பௌருஷம் நம்ம அருள்வாக்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இப்படியே பார்த்துட்டே இருக்கிறது கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே சொல்கிறது உள்ளுக்குள்ள எல்லாம் கதையெல்லாம் சொல்கிறது முஞ்சியை பார்த்துட்டே சொல்கிறது அது பரவாயில்ல அது சாதாரண விஷயம் இது வந்து ஹை லெவல் யூனிவர்சல் பிரபஞ்சத்தையே இது பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் காலையிலிருந்து நதிக்கரைக்கு போய் வேதத்தையெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது காலம்பரை நதிக்கரைக்கு போனான்னா அவன் மத்தியானத்துக்கு தான் வரான் பிக்ஷை சாப்பாடுறதுக்கே வந்து வீட்டில் ஏதோ கனி கருமாக்கள்லாம் பண்ணிட்டு வேதங்கள்லாம் நிறைய சொல்லிட்டு தான் வருகிறார்கள் வேதங்களோட கதையெல்லாம் பார்த்தா காலம்புரை எழுந்து வீட்டுக்கு விட்டு போனான்னா நதிக்கரைக்கு போய் நதிக்கரையிலேயே உட்காந்து ஜபம் அது இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து அக்னிஹோத்திர கர்மாக்கள்லாம் பண்ணிவிட்டு வைஷதெய்வம் பண்ணி அப்புறம் மனுஷ யஜம் பிராமணனுக்கு அந்த வேதம் படிக்கிறவனுக்கு சாப்பாடு போட்டுவிட்டு அப்புறம் இவன் சாப்பிட்றான் யஜ்யசிஷ்டாசின சந்தா இப்படிதான் காணப்படுகிறது ஆக இப்போ மகாம்ஸ்ச்சரிஷிச்ச அசௌ ரிஷிஸ்ச்ச மகரிஷி மகத்வஞ்ச அசிய கிருத்ஷ்ண வேத திருஷ்டுவாத் நிறைய வேத வேதத்தை முழுமையாக வேதத்தை நன்றாக பார்த்துருக்காராம் கபிலாங்கிறது யார் வாசுதேவா பகவான் கபிலருங்கிறது வாசுதேவர் சகரப்புத்திராணாம் பிரதப்தானம் சாங்கியசப்தி தய்த ஆத்மதவிஜான ஆச்சரணாத் பிரச்சாரணாச்ச ஆச்சாரிய அதாவது கபிலாவதாரம்னு ஒரு அவதாரத்தில் பகவானுக்கு இந்த இடத்துல கபிலருங்கிறது ஒரு ரிஷியாக சொல்கிறது இல்லை இது அந்த சாங்கியமத்தை ஸ்தாபகராக சொல்லலை பகவான் விஷ்ணுவுக்கு தானே பூஜை பண்ணுறோம் மகரிஷையே கபிலாச்சாரியாய நமஹாங்கிறோம் அப்போ மகர்ஷி கபிலாச்சாரியருடைய ரூபத்தில் யார் இருக்கா விஷ்ணுவை தான் பார்க்குறேன் ஏன்னா படிச்சுட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்திரநாமம் விஷ்ணு சஹஸ்திரநாமத்தில் மகர்ஷையே கபிலாச்சாரியாய நமஹான்னு சொல்லி விஷ்ணுவுக்கு ஒரு நாமத்தை சமர்ப்பணம் பண்ணுறோம் அப்படி பண்ணுறபோது மகரிஷி கபிலாச்சாரியராக வந்தது யார் அவதாரம் பண்ணது யாருன்னு நான் பகவான் ஆனால் அவருக்கு கிருஷ்ண அவர் ரிஷியாகவும் இருக்கார் பகவான ரிஷின்னு சொல்லவா வேணும் ஆகையினால சொல்கிறார் சகர புத்திரானாம் பிரதப்தானாம் இந்த இது ஒரு கதை தனி கதை சகரருடைய புத்திரர்கள்லாம் வந்து இந்த அஸ்வமேதையாகத்துக்காக போய் பாதாள லோகத்தில் போனால் அங்கே இவர் தியானம் பண்ணிகிட்டு இருக்கார் யார் வாசுதேவர் கபிலர் முனி தியானம் பண்ணிட்டுருக்கிற போது அங்கே பசு இருக்குது அதை போய் எடுக்க போன போது அங்கே ஏதோ சம் இது அத்தனை பேரும் ஆயிரம் பேரும் என்னவோ அத்தனை பேரும் இப்படி பார்த்து எரிச்சுட்டார் பிரதப்தானாம் சகர புத்திரானாம் சாங்கியசப்தித அந்த அவருக்கு தான் சொல்லியிருக்கு சாங்கியசப்திதஸைய சுத்தாத்ம தத்துவ விஜானசிய ஆச்சரணாத்து பிரச்சாரணாத்து ஆச்சாரியா அவர்களையெல்லாம் எரித்து அதுக்கப்புறம் வந்து சாங்கியசப்தத்தினால சொல்லப்படுற அவர்களுக்கு புத்திரர்களுக்கெல்லாம் சகர புத்திரர்களாகிய ரொம்ப துக்கத்தோடு இருக்கிற துக்கத்தோடு இருக்கிற சகர புத்திரர்களுக்கு ஆத்மஜானத்தை உபதேசம் பண்ணாராம் அதனால் அவர் ஆச்சாரியருங்கிறார் சாங்கிய சப்திதஸை சாங்கியங்கிற சப்தத்தினால் சொல்லப்படுகின்ற சுத்த ஆத்ம தத்துவ விஜானஸ்ய சுத்தமான ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணுறது ஆச்சரணாத்து ஆச்சரணாத்துன அந்த அர்த்தம் பிரச்சாரணாத்து நன்றாக உபதேசம் பண்ணத்தினால ஆச்சாரியான்னு பேர் அதுக்கு உடனே அர்த்தம் சொல்கிறார் ஆச்சாரிய சப்தத்துக்கு லக்ஷணம் சொல்கிறார் ஆச்சினோத்தி சாஸ்திரார்த்தம் ஆச்சாரே ஸ்தாபயத்தியபி ஸ்வயம் ஆச்சரத்தே யஸ்மாத் ஆச்சாரியஸ்தேனச்சோச்சியத்தே ஆச்சாரிய அதாவது சாஸ்திரத்தை நன்றாக ப பிரித்து எடுத்து சொல்கிறார் புரிய வைக்கிற புரியறதுக்கு அப்புறம் வந்து எல்லாரையும் தர்ம மார்க்கத்தில் இருக்கும்படி பண்ணுறார் அந்த உபதேசத்தின் மூலம் அப்புறம் தானும் வாழ்ந்து காட்டுறார் ஸ்வயம் ஆச்சாரத்தை யஷ்ட அவருக்கு ஆச்சாரியஹான்னு பேர் ஆ சினோதி மூணு விஷயம் பண்ணுறார் அதாவது சாஸ்திரத்தை படித்து அதுபடி இவர் வாழ்கிறார் சாஸ்திரத்தை எல்லாம் எடுத்து விளக்கி சொல்லி மற்றவர்களையும் அதன்படி வாழ வைக்கிறார் அப்படி பண்ணுறவர் யாரோ அவருக்கு பேர் ஆச்சாரியஹான்னு பேர் அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் இதிஸ்மரணாத் கபிலஷ்டோ ஆச்சாரியஷ்ட இ கபிலாச்சாரியா மகர்ஷி கபிலாச்சாரியா இது சவிசேஷணம் ஏகநாம இத்திப்பிரேத்த வா ஜாச்சே மகர்ஷி இத்தினா கபிலமஹர்ஷியினுடைய மகத்வத்தை சொல்கிறார் கிருத்ஸ்ணி மற்றவர்களெலாம் அப்படி இல்லை மதுச்சந்த பிரபுத்தையா மற்ற ரிஷிகள் அதுக்கெல்லாம் ஆச்சாரியர் வந்து சொல்லிட்டார் அன்னியே தூ ஏகதேசம் சொன்னார் இல்லையா அதை விளக்கி சொல்கிறார் அக்னிம் நவ மதுச்சந்தா இத்தியாதி சவுனக ஸ்மரணாத்து மதுச்சந்த பிரபிருத்தினாம் வேத ஏகதேச திருஷ்டுவாத் அதெல்லாம் ஒரு ஒரு போர்ஷன் தான் அதாவது பகவானுக்குத்தான் அவதாரம் பண்ணியிருக்கார் பகவானுக்குத்தான் பூர்ண வேதம் தெரியும் மற்ற ரிஷிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன் தான் தெரியும் அப்படிங்கிறது அர்த்தம் சாங்கியம் சுத்த இதுக்கெல்லாம் சொல்லிவிட்டு ஓகே அப்போது இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ நம்ம படித்ததில் மகரிஷ்கபிலாச்சாரியா இதில் வந்திருக்கு நம்ம இன்றைக்கி பார்த்ததில் நந்தனா நந்தா சத்யதர்மா திரிவிக்ரம மகர்ஷி கபிலாச்சாரியா நந்தனஹா நந்தகா சத்தியதர்மா த்ரிவிக்ரமஹா மகர்ஷி கபிலாச்சாரியா அஞ்சு நாமாக்களுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் இனி கிருத்தஜாவுக்கு அர்த்தம் இருக்குது தொடர்ந்து இந்த வகுப்பு நடக்கும் பண்ணலாம் உங்களுக்கு எதாவது இருக்கா டெக்னிக்கல் இதெல்லாம் தான் ஆ ஓகே அதனால் இந்த வகுப்பு இப்போ பிரைம் மினிஸ்டர் மூணாந்தேதி வரைக்கும் இந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நாமளும் இதனுடைய லோகக் க்ஷேமத்துக்காக தான் இதை பண்ணிகிட்டுருக்கோம் ஏ இந்த இந்த சாஸ்திரநாமத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது வார வாரம் எடுக்கிற கிளாஸை நான் ஒரே இங்கே இங்கே இருக்கிறதுனால எடுத்துகிட்டுருக்கேன் ஏன்னா இது அப்படியே முடிச்சுடலாம் இல்லாட்டி ரொம்ப நாள் ஆகிடும் அப்படிங்கிறதுனால இது ஒரு சந்தர்ப்பமாக வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அது மாத்திரம் இல்லை இது முடிஞ்ச உடனே நம்ம பண்ணுற பாராயணம் ரொம்ப முக்கியம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணின மாதிரி நிறைய இடத்துல பாராயணங்கள்லாம் நடக்கிறதுன்னு நான் நம்புகிறேன் ஆத்ம வித்யா மாணவர்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் நான் நம்புகிறேன் அது மாத்திரம் இல்லை இன்றைக்கு ஆத்ம வித்யா ஆரம்பித்து ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிறது இந்த தமிழ் வருஷ பிறப்பில் உங்கள் எல்லாருக்கும் நான் பரிபூர்ணமாக என்னுடைய வாழ்த்துக்களை எல்லாம் சொல்லிக்கிறேன் பகவான் சீக்கிரமே எல்லாருக்கும் இந்த ஒரு பெரிய சிரமத்தில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் இருக்கும் இதிலேருந்து விடுபட்டு எல்லா க்ஷேமங்களும் ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஆக தினந்தோறும் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த வகுப்பு இருக்கும் நாளைக்கு அஷ்டமி அதுக்கு பதிலாக வேறு ஸ்லோகங்கள்லாம் படிப்போம் அஷ்டமி பிரதம அந்த அனத்தியன தினங்களில் விஷ்ணு சாஸ்திரா வகுப்புக்கு பதிலாக வேறு ஸ்லோகங்கள்லாம் படிக்கலாம் அப்புறம் விஷ்ணுதாசனா பாராயணருக்கும் தியானமும் தொடர்ந்து வழக்கம் போல் பண்ணுவோம் ஆக இது மே மூணாந்தேதி வரைக்கும் இதையும் நீட்டிக்கிறோம் அப்படின்னு அன்போடு சொல்லிக்கிறேன் இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரப விஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியாந்தம் நமமி நமோஸ்வன் சகசிரமூர சகாட்சி பாசிரநா புருஷா சகசிரோட்டிணே நமவிந்தமீனம் சாராஜ கீ ஆதிநீன அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எழுத்துக்களுக்கெல்லாம் ஆ என்ற எழுத்து முதன்மையாக இருப்பது போல இந்த மாபெரும் பிரபஞ்சத்திற்கு முதலாக இருப்பது ஆதிபகவன் இறைவன் இப்பிரபஞ்சத்தின் தலைவன் இறைவன் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத கடவுள் இருக்கிறார் இந்து மதத்தின் கருத்துப்படி இருப்பே இறைவன் இருப்பே இறைவன் மாறுகின்ற பிரபஞ்சத்தில் மாறாத தத்துவம் இறைவன் அசைகின்ற பிரபஞ்சத்தில் அசையாத மாறாத தத்துவம் இறைவன் இறைவனை ஏற்றுக்கொள்வது அறிவுடைமையாகும் தெளிந்த பகுத்தறிவு வாதிகளே உண்மையான பகுத்தறிவு உடையவர்களே இறைவனை அறிவுபூர்வமாகவும் ஏற்று மனப்பூர்வமாக ஆழ்ந்த நம்பிக்கையுடன் வழிபடுகிறார் ஈசான சர்வ வித்யா ஈஸ்வரூத்திரிவோ மே அஸ் சதா இடம் விஷுர்விச்சிரமே யே பதம் சமூடமச பாகும் சுரே நாம் எந்த பெயரை சொன்னாலும் அந்த பெயரின் இருப்பாக இருக்கும் இறைவனை ஏற்றுக்கொண்டு அவரை சார்ந்திருந்தால் துயரங்களுக்கு இடமே இல்லை துன்பம் வரும் காலத்தில் கடவுளை நிந்திக்கக்கூடாது இறைவனை நிந்திப்பது நன்மையை தராது பாவத்தை உண்டு பண்ணும் இன்பம் கிடைக்கும்போது இறைவனை புகழ்வது நம் ஆணவத்தை நீக்குவதற்காக நீதிபதி நாம் செய்த செய்தல்களுக்கேற்ப நீதி வழங்குவதைப் போல இறைவன் நமது எண்ணங்கள் சொற்கள் செயல்களுக்கேற்ற பயனை அருளுகிறார் இறைவனை இல்லை என்று சொல்பவன் தன்னையே இல்லை என்று சொன்னவனாக ஆகிறான் என்கிறது வேதம் அசன்னேவசவதி அசத் அஸ்திதிவேத சந்தமேனம் தோ விது இந்த மந்திரத்தின் பொருள் இறைவனை இல்லை என்று சொன்னவன் சொல்கின்றவன் தன்னையே இல்லை சொன்னதற்கு நிகரானவனாகிறான் இறைவனை ஏற்றுக்கொள்கின்றவன் தன்னையே இறைவனாக உணர்வதற்கான நற்பண்புகளை வளர்த்து தன்னையும் பிரபஞ்சத்தையும் அனைவரையும் இறைவனாகவே உணர்கிறான் சர்வம் பிரம்மமயம் சர்வம் சிவமயம் சர்வம் விஷ்ணுமயம் சர்வம் சக்திமயம் இறைவனை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இறைவனையே சார்ந்திருப்போம் புறநிகழ்ச்சிகளை பொருட்படுத்த வேண்டாம் வாழ்க்கையை பற்றி எந்த கவலையும் நமக்கு தேவையில்லை ஆசைகளை உடையவரே எதிர்பார்ப்புகளை உடையவரே அறிவை இழந்து அறியாமையின் வசப்பட்டு கவலைப்படுவர் வாழ்க்கையை பற்றிய கவலை சிறிதும் தேவையில்லை தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது தனக்குவமை இல்லாதான் தாளைச் சேர்ந்து மனக்கவலையை எளிதாக மாற்றிவிடுவோம் துன்பத்தையும் இன்பமாகக் காண்போம் ஆத்திசூடி இளம்பிறையணிந்து மோனத்திருக்கும் முழுவன் மேனியான் கருநிறங்கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார் ஆதன் அருள் வாழ்த்தி அமரவாழ்வு வாழ்வு எய்துவோம் அதன் நிலை காண்போம் அல்லலை அகற்றுவோம் அமரவாழ்வு எய்துவோம் இன்பம் துன்பம் என்பது நம்முடைய மனதின் பாவனையைப் பொறுத்தது உடல் வலிமை உள்ளவர்கள் எப்படி உடலால் பாதிக்கப்படுவதில்லையோ மன வலிமையுடையவர்கள் எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்படுவதில்லை மன வலிமையை தருவது அழிவின் துணை கொண்டு தெய்வீக பகுத்தறிவின் துணை கொண்டு வல்ல இறைவனை சார்ந்திருப்பதே ஆகும் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா பகலும் இரவும் ஒன்றை ஒன்று நிறைவு செய்கின்றன இன்பமும் துன்பமும் ஒன்றை ஒன்று நிறைவு செய்கின்றன காம்ப்ளிமெண்டரி இலாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் வளர்ச்சி வெற்றி, தோல்வி ஒன்றை ஒன்று நிறைவு செய்கின்றன பிறப்பு இறப்பு நன்மை தீமை இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மறுள் நீங்கி மாசறு காட்சி அவர்கவறான எண்ணங்களை நீக்குவோமாக அதற்கு காரணமான அரியாமையை ஆண்டவன் அருளால் அகற்றுவோமாக தெளிந்த பார்வையோடு அனைவரிடமும் அன்பாக இருப்போமாக இன்பமே என்னாலும் துன்பமில்லை துன்பத்தை ஏற்றுக்கொண்டால் துன்பம் இன்பமாகிவிடும் துன்பத்தை ரசிப்போம் வழிகளை பொறுத்துக்கொள்வோம் சமூகத்தின் நன்மையை பிரார்த்திப்போம் அரியாமையிலுள்ள மக்கள் அறிவைப் பெற்று துன்பத்திலிருந்து விடுபட இறைவன் அருள் புரியட் எல்லோருடைய அறியாமைகள் நீங்கட்டு அனைவருடைய அறியாமை அகலட்டு எல்லோருடைய விருப்பு வெறுப்புகளும் முற்றிலும் நீங்கட்டு அன்பு மேலோங்கட்டு பகைமை உணர்ச்சி நீங்கட் அன்பின் வழியது நிலை அன்பில் சிறந்த தவம் இல்லை அன்பே சிவம் அன்பே ஆனந்தம் அன்பே இறைவன் ஆழ்க வையகம் துயர் தீர்கவே வையகம் துயர் தீர்கவே ஆழ்க தீயதெல்லாம் ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் மயம் சர்வம் ஆனந்தமயம் பூர்ணம் எங்கும் நிறைவே விளங்குகிறது பூர்ணியூர் பூர்ணமேவிஷா ஆதி குருணா சுவீ ஜய